அவர்கள் கூறியதாவது நபிசல்லாக அலகி வசல்லம் அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள் அப்போது தண்ணீருடன் வாய் விசாலமான ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது அதில் நபிசல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் தமது விரல்களை வைத்தார்கள் அப்போது அவர்களுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து நீர் ஊற்று சுரப்பதை நான் பார்த்தேன் அதிலிருந்து எழுபதிலிருந்து எண்பது பேர் வரை ஒழு செய்ததை நான் கணக்கிட்டேன்